தேவன் தருகின்ற ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்ளும்படியாக வல்லமை அபரிமலமாக ஒவ்வொருவரும் சரியாக பெற்று ஆயிலை கழிவற வேண்டும் என்று தேவசை கேட்டீர்கள் ஆசைப்படுகின்ற மனதனுடைய தலைவினங்களையும் வெளிப்படுத்தி தேவனுடைய வல்லமைக்கு தூரமாக காணப்படாதபடி எல்லாவற்றையும் மறந்துவிட்டு தேவசமத்திலே காத்திருந்து வருமானப்பட்டவர்களாக தேவமைக்கினை அதிகமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தேவசமத்திலே கூறி கொடுக்கின்றோம் ஆண்கள் பகுதிகளில் எல்லாம் வல்லமையினால் நிரப்பப்படுகிறார்கள் பெண்கள் பகுதியிலே பெருந்த குடும்ப அந்த வல்லமைக்குழு நிரம்பவில்லை அதனால் எல்லாரும் இடம் எடுத்து கொள்ளையினர்கள் என்று சொல்லி நம்ம எண்ணிக்கொண்டிருக்காதபடி இந்த பலத்தை பெற்றுக் கொள்வதற்காக காத்திருந்து தேவ நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக கடந்து வந்திருக்கின்றோம் அப்படிப்பட்ட நேரங்களை நாம் வெறுமையாக கழித்துவிட்டு போனோம் ஆனால் திரும்ப அது கிடைப்பது கூடாதவர்கள் ஆகியோர் அங்கே இந்த ராத்திரி முழுவே தீவன் கொடுக்கின்ற ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொள்வதற்கு எல்லாரும் தன்னுடைய மனதை அழைத்துப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று கேட்டுவிடுகின்றது இந்த நாளிலும் தற்போதைய ஆபியானவர் தரப்பகுறு சில வேதமாக வாசித்து தியானிக்கலாம் விவசாய அதிகாரம் முப்பத்தி வசனம் விவசாய நாற்பதாம் அதிகாரம் முப்பத்தி வசனம் கருத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புதுப்பணி அடைந்து கடுகளை போல சட்டை அடித்து இழங்குவார்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகிறார்கள் ஆமைக்குரிய வாழ்க்கையில் மாத்திரமல்ல கரித பிரகாரமான சோர்வுகள் கலைப்புகள் எல்லாம் நீக்கப்பட்டு கடவுளுடைய பலத்தை பெற்றுக்கொள்ள முடியாமல் ஒரு நேரத்தில் காத்திருக்க வந்திருக்கின்றோம் அப்படிப்பட்ட வல்லமிதத்தில் இறங்கிக் கொண்டிருந்தோம் அதை நாம் பெற்றுக் கொள்ளாத போனால் விளைவினர்களாகவே திரும்பிச் செல்லப் போகின்றோம் ஆமைக்குரிய வாழ்க்கையிலும் விளைவினர்களாக பருடப்பிரகாரமான காரியத்திலும் தலைவர்களாகவே நாம் கடந்து செல்லப்போகின்றோம் அப்படி ஆகாதபடிக்கு கத்திரத்தில் காத்திருக்க வந்திருப்பதின் நோக்கம் என்னவென்றால் பொதுப்பலன் அடைவதற்காக கத்திருக்கு காத்திருக்கிறவர்கள் புதுப்பலன் அடைந்து கலைகளைப் போல சட்டைகள் அடித்து எழும்புவார்கள் அவள் ஓடினாலும் இழைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் இன்றைக்குரிய இன்றைக்கு காணப்படுற பெண்திகளை கலைகளைப் போல சட்டை எடுத்து எழும்புவாள் என்று எழுதியிருக்கிறபடினால் எல்லாரும் கையில கைதட்டி உலகத்திலேயே செல்லுகின்ற ஒரு அனுபவத்தை கருத்தருடைய சமூகத்திலும் பெற்றுக் கொள்ள முடியுமா அதற்காக தான் காத்திருக்க வந்திருக்கிறோம் என்பதை இரம்பக்களுக்காக புரிந்து கொள்ளுங்கள் அந்த வல்லமை நம்ம இறங்க வேண்டும் என்று ஆவியான சொல்லுகின்றனர் வெளிப்படத்தில் பனிரெண்டாம் அதிகாரம் பதினான்காவது நாம் வாசிக்கின்ற பொழுது அந்த கடலூசி நாட்களில் அந்த காலத்திலே சபையும் மனாந்தரத்துக்கு தலப்பு வந்தது அப்போது அதற்கு என்ன கொடுக்கப்படுமா சிறியானவள் அந்த பாம்பின் முகத்துக்கு விலகி ஒரு காலமும் காலங்களும் அரை காலமாக மூன்றரை வருஷம் பூசிக்கப்படும்படியாக மனாந்தரத்தில் உள்ள இடத்துக்கு பறந்து போகும்படி பெருடைய ரெண்டு சரகம் கொடுக்கப்படும் குட்டி கழுகுனுடைய சரகை அல்ல பெருங்கழு சரகு ரொம்ப வேகமாக ரொம்ப உயர்ந்த நிலையில பரந்து செல்வதற்காக அந்த சரகுகள் அவருக்கு கொடுக்கப்படும் என்ற செல்பு இந்த அந்த காலம் நமக்கு அந்த வந்து கொண்டிருக்கிறது அந்த எந்த நேரத்திலும் தோன்றக்கூடிய சூழலை உலக அரசியலிலே உருவாகி வந்து கொண்டிருக்கிறது பொருளாதார வீழ்ச்சி ஏற்பட்டுவிட்டது இனி அந்த கழுசு வந்துதான் இதை சரி செய்ய முடியும் சூழ்நிலை உலகத்தில் உருவாகி இருக்கின்றது சட்டையில் எடுத்து எழும்பது எந்த நேரத்திலும் ஆவியான தூக்கி கொண்டு செல்வதற்குரிய தகுதியுடைய மக்களாக காணப்படுவதற்காக தான் இந்த நாட்களை இந்த காலங்களை நமக்கு தந்து ஏன் என்று காத்திருந்த கூட்டம் ஏன் இந்த விழிப்பு ஜெபம் தெரியுமா உறங்க விடாமல் நம்மை தடுப்பதற்காக அல்ல உறங்கிக் கொண்டு உற்சாகத்தோடு செல்வதற்காக அல்ல விழித்திருந்து ஜபம் பண்ணி கருத்தருக்கு காத்திருப்பவர்கள் புதுப்பணி அடைந்து கழுகளை போல சட்டில் எடுத்து எழும்புவார்கள் எழுதவில்லை கழுகுகளை போலாக்களை கொஞ்சம் கழுவு ரொம்ப உயரத்துக்கு கண்ணு கட்டாத உயர்த்த பறந்து நாடு விட்டு நாடு கண்டம் கண்டமெல்லாம் பாய்ந்து சென்று விடுகின்றது ஆகையினால கழுகளை போல சட்டில் எடுத்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போவார்கள் ஆவிர்கறி வாழ்க்கையை சின்ன சின்ன பிரச்சனைகளில் எல்லாம் நமக்கு ஒரு சேர்வு உண்டாகி விடுகிறது களைப்பு உண்டாகி விடுகிறது அப்படிப்பட்ட நிலைகள் இல்லாதபடிக்கு எப்பொழுதும் பலத்தோடு கூட தேவசபத்தில் காணப்படுவதற்கு நமக்கு அப்படிப்பட்ட நல்ல கருமைகள் வேண்டுமாம் அதை பெற்றுக் தான் இந்த காத்திருக்க வந்திருக்கிறோம் என்பதை சொல்லி கொள்ளாசைப்படுகின்றோம் கருத்திறந்த வல்லமே நமக்கு தரும்பொழுது புதிய பலத்தை நமக்கு தரும்பொழுது அதை சரியாக பெற்று பயன்படுத்தாது போனால் பழைய பலயினத்தோடு தான் கடந்து போக போகிறோம் தேவனால் எல்லாரும் நம்முடைய கதவுகளை திறந்து நம்முடைய பலவீனங்கள் அறிவீனங்கள் நம்முடைய எல்லாவற்றையும் விட்டுவிட்டு தேவனுடைய வல்லமை நிறைவாக பெற்று கழுகு சட்டில் எடுத்து எழந்த வேண்டும் தரையொன்று எழும்பு கொண்ட ஒரு அப்படி ஆவியான தூக்க தெரியும் அப்படிப்பட்ட ஒரு எழும்புக்கு அனுபவத்தை நம் இந்த பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி பெற்றுக் கொண்டவர்கள் தான் அன்றைக்கு அங்கீகரிசுடைய காலத்திலேயும் பெருங்கலகை சலகை பெற்று பரந்து அனாந்தரமான செல்லப்போகிறார்கள் துணிச்சதில் இருந்தாலும் அம்பிகரிசனுடைய சாட்சியாக மறுக்க வேண்டியது வரும் வேதமாக எழுதியிருக்கின்றால் ஏற மக்கள் மிகப் பழிவுடைய இருக்க வேண்டும் என்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் வெளிப்பாடு புத்தகத்திலே யோகானவைகள் எல்லாம் கண்டு நமக்கு தெளிவாக எழுதிவைத்திருக்கின்றபடினாலே குறித்து இனி எப்படியும் நம்முடைய ஆவியக்குரிய வாழ்க்கை செம்மையாக காத்துக்கொள்ள வேண்டும் எந்த உணர்வுடைய மாற வேண்டும் என்பதை உங்களுக்கு ஆசைப்படுகின்றோம் வாசிக்கலாம் பதிமூன்றாம் அதிகாரம் ஏழாவது நம் அப்படிப்பட்ட அதிகாரத்தை ஆண்டு வரையே கொடுத்து விடுகின்றார் ஆகையினால் அவர்கள் அப்படி செயல்படப் போகின்றது இங்கே பதினேழாவது வசனத்தை வாசிக்கலாம் பனிரெண்டாவது அதிகாரம் பதினேழாவது வசனம் பதினாறு பதினேழு வசனம் அதாவது சிறியானவள் சபைக்கு விதமாக பயங்கரமான ஒரு சோதனை உலகத்தில் உள்ள எல்லா ஜாதிகளும் எல்லா அரசாங்கங்களும் அதிகாரங்களும் சபையை எதிர்க்கும்படியான ஒரு சோதனை உருவாகுமாம் அதை குறித்து இங்கு பதினைந்தாம் சட்டத்தை வாசிக்கலாம் ஒரு வெள்ளத்தை அடித்துக் கொண்டு போகக்கூடிய சோதனையான ஒரு பயங்கரமான சோதனை உருவாக்கிவிடுகின்றது அதுலேருந்து சிறியானவள் தப்பி சரவு பெருங்களுக்கு சரவு கொடுக்கப்பட்டபடினாலே சென்றுவிடுகன்னைற்றும்பு சீக்கு உதவியாக தன் வாயை திறந்து வலசம் தன் வாயிலிருந்து ஊற்றின வெள்ளத்தை விழுங்கினது அந்த சோதனை காலத்திலிருந்து தப்பித்துக் கொள்வதற்கு பூமிக்குள்ளே அதுக்கு ஒரு மறைவனம் இருக்கின்ற அப்படின்னாலே போய் மறைந்து கொள்கின்றது அடுத்த வசரத்தில் அப்பொழுது வலசேர்ப்பமானது சிறியின் மேல் கோபம் உண்டு கற்பனைகளை கைகொள்கிறவர்களும் ஏசுக்கிரசனை குறித்து சாட்சியுடைய அவளுடைய சந்ததியான திருச்செடியின் அங்கங்கள் அப்படி கழுகளை போல சட்டை எடுத்து எழுப்ப முடியாமல் இருக்கின்ற மக்களை யுத்தம் பண்ணும்படியாக போயிட்டு இருக்கிற முடியே அவள் எல்லாரும் சாட்சியாக மாறி பார்க்கலாம் அங்கே சமயங்கள் எல்லாரும் எல்லாரும் ஆவில நிரம்பி எல்லாரும் கழுகளை போல சற்றை எடுத்து எழுப்ப வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட கூட்டங்களை அடிக்கடி மாதத்தில் ஒருமுறை நமக்கு கொடுத்து இப்படிப்பட்ட அனுபவங்களை நமக்கு தந்து கொண்டிருக்கிறபடினாலே இந்த நேரத்தை நாம் செம்மையாக பயன்படுத்தாத போனால் அந்த கழிவுடைய சிறகு நமக்கு தரப்பட மாட்டாது என்பதை சொல்லிக் கொள்கிறோம் கற்பிற்கு காத்திருப்பவர்கள் புதுப்பலன்டைந்து கழிவுகளை போல சட்டில் எடுத்து எழும்புவார்கள் அவள் ஓடினாலும் இழைப்படையார்கள் நடந்தாலும் சோழ்ந்து போகிறார்கள் எந்த வேலைவாய்க்கு நமக்கு படிப்பு நாலாம் அதிகாரம் நாலாவது வாசிக்கிறான் உ செய்பவைே அல்லாமல் உலகத் தோற்றம் முதற்கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை சரியாக உணர்ந்ததும் இல்லை அவைகளை கண்டதும் என்று சொல்லி எழுதப்பட்டிருக்க பேவல் விதமாக மனு மீட்பதற்காக என்ன செய்திருக்கிறார் என்ன செய்து கொண்டிருக்கிறார் என்பதை உலகத் தோற்றம் முந்தியிருந்த மக்களுக்கெல்லாம் தெரிகிறது தெரியாது சில திருக்கட்டிகளுக்கு மாத்திரமே தெரியுமே தவிர மக்கள் யாருக்கும் தெரியாது யாருமே அதை காணவில்லை எல்லும் பாவம் செய்து தேவ மகிமையற்ற சொல்லும் என்றுதான் இப்பொழுதும் பேசிக் கொண்டிருக்கிறார்கள் எல்லாரும் அற்றவரானார்கள் ஆகையினால் தேவ மகிமேற்ற இருப்போம் என்று எண்ணிக்கொடுக்கிறார்கள் தேவன் தம்முடைய கருத்திற்கு காத்திருக்கிறவர்களுக்கு உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செய்பவர்களை நீரே அல்லாமல் உலக உலகத் தோற்றம் முதல் கொண்டு ஒருவரும் கேட்டதும் இல்லை அவைகளை கண்டதும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது அதாவது மனிதர்கள் எல்லாரும் பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் பாவமன்னிப்பாகி ரட்சிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய ஒரு பெரிய தேவிகள் திட்டம் மூதர்களுக்கு அதிகமான ஒரு ரட்சிப்பு உண்டு சொல்லியிருந்த போதிலும் அவர் ராஜா வருவார் ஆளுகை செய்வார் என்றுதான் எண்ணிக்கொண்டிருந்தார்கள் இது மேசியா வந்து சங்கரிக்கப்படுவார் நமக்கு ரெட்சிப் உண்டாகும் என்று யுவான் சானகனை கருத்தர் பிறப்பித்தார் என்று சொல்லி யோவான் பிறந்த உடனே அவருக்கு பேரவைக்கின்ற பொழுது சஹரியாவினுடைய வாய் ஊமையாக இருந்த சஹரியா வாய் திறந்து அவர் தீர்க்க தரிசனமாக இந்த வார்த்தையை சொல்கிறார் ஒன்னது அதிகாரம் எழுபத்தி ஆறு நமது தேவனுடைய உருக்கமான இறக்கத்தினாலே அவருடைய ஜனத்துக்கு பாவ மன்னிப்பாகி ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் அவருக்கு முன்பாக நடந்த பாவ மன்னிப்பாகி ரட்சிப்பை தெரியப்படுத்தவும் இன்றைக்கு அந்த ரட்சிப்பை தெரியப்படுத்தவில்லை என்பது உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றோம் கருத்தருக்கு காத்திருக்கிறவர்களுக்கு தான் கருத்து செய்யப்போகிற காரியங்கள் எல்லாவற்றையும் சொல்லுகிறார் என்று சொல்கிறபடினாலே பேர் துணிசபைக்கு ஆவியானவர் சபைகளுக்கு செலுகிறதை காணொலி கேட்க கடவுள் என்று சொல்லி இருக்கின்ற ரகசியும் வெளிப்படுத்திக் கொண்டிருப்பதற்கு கருத்தருக்காக காத்திருக்கின்றபடி நான் கருத்தரமோடு பேச வேண்டும் கருத்தர் துணை தயவுள்ள சுத்தத்தை வெளிப்படுத்த வேண்டும் கருத்தரமுக்கு பாவ மன்னிப்பை கொடுக்க வேண்டும் பரிசுத்தமாக்க வேண்டும் என்று சொல்லி இப்படிப்பட்ட நோக்கத்தோடு நாம் தேவசமத்திலே காத்திருக்கின்றபடினாலே தேவன் அப்படிப்பட்ட காரியங்களை நமக்கு வெளிப்படுத்துகிறார் என்று பரிசுத்தோழன் ரெண்டு குறிந்த அதிகாரம் நாலாவது வசனத்தை வாசிக்கின்ற பொழுது அதாவது பிரசிக்கப்படுகின்றது அவருடைய நோக்கம் எழுதுவதை வாசிக்கிறார் தேவனுடைய சாயலாயிருக்கின்ற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி அமிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாக இல்லாதபடிக்கு இப்பிரபஞ்சத்தில் தேவனானவன் அவருடைய மனதை குரலாக்கினான் என்று எழுதியிருக்கிறபடி மனமுி இருக்கிறது மன கண்களை யாருமே தரப்பதற்கு ஆள் கிடையாது அப்போ சாகித்த பவுளை அழைக்கின்ற பொழுது அவரிடத்தையும் இப்படித்தான் சொல்லுகின்றார் நீ அவருடைய கண்களை திறக்கும்படி நான் உன்னை அவருடத்திற்கு அனுப்புகிறேன் சொல்லி பரிசுத்தின் அப்போ இல்லை நூக்காயமாக எழுதுகின்றார் அதிகாரம் பதினெட்டாவது வசதம் அவர்கள் என்னைப் பற்றி விசுவாசத்தினாலே பாவம் மன்னிப்பையும் பரிசுமாக்கப்பட்ட பெற்றுக்கொள்ளும்படியாக அவர்கள் இருளை விட்டு ஒளிநடத்திற்கும் தாத்தாடைய அதிகாரத்தை விட்டு தேவனத்துக்கு திரும்பும்படிக்கு நீ அவளுடைய கண்களை திறக்கும் இப்பொழுது உன்னை அவளிடத்துக்கு அனுப்புகிறேன் என்று ஆண்டவர் பவனை அழைக்க அப்போது அவனுடைய அழைப்பண்ண மக்களை எண்ணிலின்றி வெளிச்சத்திற்கு கொண்டு பாவத்தின் படியிலிருந்து பரிசுத்தமாக்கப்பட்டு சுதந்திரத்தை பங்கெடைச்சுவதும் அவருடைய கண்களை தரப்பது கருத்திருக்கு காத்திருப்பவர்களுக்கு உலகத் தோற்றம் முதல் ஒருவரும் கண்டதில்லை மனதிலே உணர்ந்ததில்லை என்று சொல்லி போல இரவென கடைசி நாட்களே நமக்கு இதை மனக்கண்களை திறந்து பாவ மன்னிப்பு பெற்றுக் கொள்ளும்படியாக பரிசுத்தமாக்கப்பட்டுள்ள சுதந்திரத்திலே சால்தானுடைய விடுதலைப் பெற்று தேவனத்துக்கு வரும்படியாக இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு வரும்படியாக தேவன் நம்மை அழைத்திருக்கின்றபடியினால் இந்த ரகசியங்கள் கருத்திற்கு காத்திருக்கின்ற மக்களுக்கு ஒடுக்கப்படுகிறோம் என்று பரிசுத்தான் என சொல்லுகின்றபடினாலே நம் தேவசத்து மேன்மைகளை எம்மக்கள் நன்றாக புரிய வேண்டும் என்று சொல்லி சொல்லலாம் ஒளி அவிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாயிராத ரகசியம் தேவனுடைய சுயசேஷத்தினாலே மனிதர்கள் தேவனை போல வேண்டும் மாறுகிறார்கள் என்று சொல்லி சொல்கிறார் ஆனாலும் மற்றவர்களுக்கு அப்படி ஆகாது போன காரணம் அவர்கள் அவிசுவாசிகள் தேவனுடைய வார்த்தைகளை விசுவாசிக்க மனமில்லாதவர்கள் தங்களுக்கு பெரிய மகன்களை மாத்திரம் பெற்றுக் கொள்ள விரும்புகின்றார்கள் ஆகையினாலும் பிரபஞ்சத்தின் தேவன் உலகத்தின் அதிபதியாகி பி சாஸ் ஆனவன் அவருடைய உலக நன்மைகளையே பெற்றுக் கொள்ளும்படியாக இந்த தெய்வீக காரியத்தை குறித்து கவலைத்தவளாக மாற்றி அவருடைய மனதை குரணாக்கி விட்டான் என்று எழுதியிருக்கிறபடினால் தேவனுடைய சாயலை அடைந்து கொள்வதற்காக தேவனியை உமக்கு காத்திருக்கிறவர்களுக்கு நீர் செயலை உலக தோற்றம் ஒருவரும் கண்டதும் இல்லை அவர்கள் உணர்ந்ததும் இல்லை என்று எழுதியிருக்கின்றது போல நமக்கு அமீதமான தேவ சாய அடையும் வெளிப்படுத்தி நம்மை மாவட்டம் உடலையாக்கி நம்ப கொண்டிருக்கிறபடினால் இது தேவருடைய சமூகத்தை காத்திருக்கின்றவர்களுக்கு கிடைக்கிற நன்மை என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்வது அவர்தான் ஆன்மீக அடைந்திருக்கிறார்கள் மனம் திரும்புகளை மாற்றம் தான் சொல்கிறார்கள் ஆம் யாருக்கும் விலகவில்லை நமக்கும் அந்த கிருமையை கருத்தர் தந்து விசுவாசத்தின் பலனாகி ஆத்தும ரட்சிப்பை அடைந்து கொண்டிருக்கிறோம் என்று ஒன்று பேதிரி ஒன்னாம் அதிகாரம் ஒன்று நான் பேதரித்துள்ளதாக வாசிக்கலாம் விசுவாசத்தின் பலனாகி ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள் இதற்கு முன்னால் உள்ள மக்களுக்கு அது சரியாக பிரசரிக்கப்படவில்லை அப்போது சில காலத்தில் மாத்திரம்தான் பிரசிக்கப்பட்டது என்று சொல்லி பரசத்துவான் இறந்திருக்கிறார்கள் இப்போ அப்போசலுக்கும் திருத்தத்தரிசுகளும் வெளிப்பட்டது போல முற்காலங்களில் வெளிப்படுத்தப்படவில்லை கடைசி நாட்களை திருச்சியதன் மூலமாக ஒரு அப்போசல் மூலமாக வெளிப்படுத்தி நாம் காத்திருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று இப்படிப்பட்ட நேரங்களை தேவசமுத்தரை பயன்படுத்திக் நமக்கு கிருதி செய்து கொண்டிருக்கிறார் தேவனுடைய சாயலாக இருக்கிற கிறிஸ்துவின் மகிமையான சுவிசேஷத்தின் ஒளி நம்ம இப்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக எட்டாவது பவுன் செல்லும் பொழுது அடுத்து நம்ம ஒரு மீட்பு அடையப் போகின்றமா அது என்ன மீட்பு என்று சொல்லி எழுத ஆசைக்கலாம் அதுமல்லாமல் ஆவியின் முதற் பெற்ற நாளும் கூட நம்முடைய சரியில் மீட்பாகி புத்தரிசுகாடு வருவதற்கு காத்திருந்து நமக்குள்ளே தவிக்கிறோம் வெளியே உள்ளவர்கள் அதை அறிந்து கொள்ளவில்லை பரவாயில்ல தவிர இங்க இருக்கும்போதே சரிதை மீட்பு ஆகி புத்தனை சுகாரம் உண்டாகப் அதற்காக நாம் காத்திருந்து தவிக்கிறோம் என்று எழுதியிருக்கின்றபடி நாம் காத்திருக்கின்ற நோக்கம் என தெரியுமா நம் நமக்கு சரிதை வேண்டும் சர்றத்தில் பாவம் ஆளாதபடிக்கு ஒரு புதிய சிறுசியாக நாம் மாற வேண்டும் அடைந்து கொள்ளதற்காக இந்த காத்திருப்பு கூட்டங்களை வந்திருக்கிறோம் என்று பரிசு ஆதியான சரிதமைப்பாகி புத்தரிசிதாரம் அடைவதற்காக காத்திருந்து ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி எட்டாவது அந்த லட்சத்தை கொடுத்து தெளிவாக எழுதுகிறது வாசிக்கலாம் அனைவருடைய பாவங்களை சுமந்தித்து இருக்கும்படிக்கு ஒரே தரம் பணியிடப்பட்டு இனி தமக்காக காத்துக் கொண்டிருக்கிறவர்களுக்கு சரிப்பாகி ரட்சிப்பை அருளும்படி ரெண்டாந்தரம் பாவம் இல்லாமல் தரிசனமாக சொல்லி இங்கே எதிரின் வைத்திருக்கிறார் ஆகையினால ஏசுநாதர் வரும்போது நமக்கு கிடைக்கிற ஒரு பெரிய மேன்மை என தெரியுமா இந்த முழுமையாக மருத்துவமடைந்து இயேசுவை போல மாறப்போகிறது என்று சொல்லி சொல்லுகிறார் கிறிஸ்துவின் சாயலாக இருக்கிற மகிமையின் சூசிசத்தின் ஒளியானது அமிசுவாசிகளாகி அவர்களுக்கு பிரகாசமாக மனதை குரலாக்கிவிட்டான் என்று சொல்லியிருக்கின்றபடி ஆழ்மீரட்சிப்பை அடைந்துவிட்டோம் இனி சரித மாமிச பிரகாரமான ஒரு நெற்றிப்பை சரித பிரகாரமான வெற்றிப்பை நாம் அடையப் போகின்றோம் அடையும் பொழுது தேவனைப் போல மாறப்போகிறோம் என்கிற உணர்வுகளை நமக்கு தந்திருக்கின்றபடியால் அந்த ரகசிய வெளிப்படுகிறது என்பதை அறிந்து ஆண்டவரை சுரந்தரிப்பமாக மூன்றாம் அதிகாரம் ஒன்று வருஷங்களை ஒரு விழா செய்கிறோம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் இருப்போம் என்று வெளிப்படவில்லை அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம தரிசிப்பதால் அவருக்கு ஒப்பாக இருப்போம் என்று அறிந்திருக்கிறோம் உமக்கு காத்திருப்பவர்களுக்கு நீர் செய்பவர்களை உலகத் முதல் உலகத் தோற்று முதல் ஒருவர் கண்டதும் இல்லை செவியால் உணர்ந்ததும் இல்லை என்று எழுதியிருக்கின்றது போல நாம் காத்திருக்கின்ற நமக்கு இந்த ரகசியங்களை வெளிப்படுத்தி நம்மையும் அப்படி மாற்றிக் கொண்டிருக்கின்றபடினாலே இந்த காலத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டிய வல்லமைகளை நிறைவாக நம்முடைய சரீரத்திலே பாவம் ஆளாந்திருப்பதற்கு தேவருடைய வல்லமை அதிகமாக தேவைப்படுகின்றபடி நாலு கற்பிருந்து காத்திருப்பவர்கள் புதுப்பலந்து கலவுகளைப் போல சட்டில் எடுத்து எழும்புவார்கள் ஓடினால் இழைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போய் ஆவிக்குரிய விஷயத்தில் ஒரு சோர்வு இல்லாதபடி இழைப்பு இல்லாதபடிக்கு ஒரு பிளத்தோடு கூட கடந்து முன்னேறி செல்வதற்கு கருப்பனுடைய வல்லமை அவசியமாக இருக்கிறபடி நான் மழை காலத்திலே அதை அதிகமாக பெற்றுக் கொள்வதற்கு இளமுக்கள் கூட காணப்பட வேண்டும் என்று ஆமையான சொல்லுகின்றார் சங்கீத நாற்பது வாசிக்கின்ற பொழுது காத்திருக்கின்ற கருத்தருடனே செய்திகொடுப்பார் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்கிறார் கருக்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் அவர் இனமாக சாய்ந்தியன் கூப்பிடுதலை கேட்டார் என்று கருத்திற்காக பொறுமையுடன் காத்திருந்தேன் படுத்து போங்கினேன் என்று எழுதப்படவில்லை காத்திருந்தேன் அதாவது கூப்பிட்டு விட்டு துரம் பண்ணிவிட்டு எப்பொழுது பலன் கிடைக்கும் ஆண்டுடைய சத்தம் எப்பொழுது கேட்க வேண்டும் பொறுமையோடு காத்திருக்கின்ற ஒரு அனுபவம் இருக்கின்றதே அவர்களுக்கு உடனடியாக பதில் கிடைக்கும் என்று திருசங்கிலக்காரன் சொல்றது அருமையான இந்த ஆட்சி நாம் தேவ சேலத்திலே அனைத்து காரியங்களுக்காக விண்ணப்பம் நிச்சயமாக நமக்கு பதில் கிடைக்கும் என்கிற ஒரு எண்ணத்தோடு நாம் காத்திருந்து பதிலை பெற்றுச் செல்ல வேண்டும் என்று ஆமியான மருத்துவர்கள் கூப்பிட்ட உடனே அந்த பதில் கிடைக்கும் கருத்திற்காக புறமையோடு காத்திருந்தேன் அவர் என்னிடமாக சாய்ந்து என்னுடைய கூப்பிடுதலை கேட்டார் அலலுயார் தேவைக்கமாக திரும்புவதற்காக தேவை நம்மை நோக்கி பார்ப்பதற்காக நம்முடைய குறைகளை மாற்றுவதற்காக நம்முடைய தேவைகளை சந்திப்பதற்காக நம்முடைய முன்னேற்றத்திற்கு பதில் கொடுப்பதற்காக இப்படிப்பட்ட நாட்காலங்களிலே தேவசமத்தில் காத்திருக்கின்றோம் ஆகிய நாள் இந்த நாட்டின் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்று ஆவியான தானியில் ஒன்பதாம் அதிகாரம் இது மாதிரி தேவபூர் வந்து தானியிடத்தில் சொல்லும் பொழுது இவருகின்றார் மிகவும் பெரிய வேண்டிகள தொட கட்டளை வெளிப்பட்டது கட்டளையை எதிர்பார்த்து காத்துக்கொண்டே இருந்திருக்கிறார் தேவமணி விட்டு அண்டவரே எனக்கு வெளிப்படுத்த வேண்டும் அவருக்கு ஒரு தரிசனத்தில் தகவல் தெரியவில்லை அதற்காக ஜெவ மண்ணினார் அந்த வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே பல்லவத்திற்கு தேவதூதன் அனுப்பப்பட்டு வந்தார் அப்படி அனுப்பப்பட்ட அந்த போதனை இருபத்தோரு நாட்கள் தேவதூதனை சாத்தான் வானமண்டலத்தை தடை செய்து வைத்திருந்தான் என்று வாரம் அடைகிறதற்கும் முன்பாகப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் வார்த்தைகள் கேட்கப்பட்டது உன் வார்த்தை நிறைத்து நான் வந்தேன் அதாவது அந்த தேசத்தை ஆளுகின்ற ராஜாக்களை சாத்தானுக்கு ஒப்பிட்டு விதமாகவே திரும்பியிருக்கிறது ராஜாவினுடைய அதிபதி அவர் காத்துக்கொண்டே இருந்தார் கருத்தருக்காக காத்திருந்தேன் அவர் என்னிடமாக சாய்ந்து என் கூப்பிடுதலுக்கு செய்து கொடுத்தார் என்று சொல்லி தாவீதி உங்களை விண்ணப்பெல்லாம் கருத்தர் கேட்டுக் கொண்டிருக்கிறார் உடனே பதிலளித்தாலும் சில வரையில் அந்த கிடைக்கக்கூடாது ஆத்மா இறைவனுக்காக இறைவனுடைய சத்தத்தை கேட்கும்படியாக இறைவன் கொடுக்கிற ஆசிர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக காத்திருக்கின்ற ஒரு மனநிலை வேண்டும் என்று பரிசுத்தேதம் படிப்பு ஆண்ட ஒரு தானியல் ஆறாம் அதிகாரம் பத்தாவது வசலத்தை வாசிக்கின்ற பொழுது சமயம் கிடைக்கும்போது எல்லாம் காத்திருந்து தேவம் பண்ணி அப்படிப்பட்ட ஒரு நல்ல அனுபவங்களை பெற்றிருந்தார்கள் தெரியுமா ஒரு மாத காலம் வரைக்கும் ராஜாவை தவிர யாரும் எந்த தெய்வத்தையும் வணங்கக்கூடாது ஜபம் பண்ணக்கூடாது விண்ணப்பம் பண்ணக்கூடாது ஆலோசனை கேட்கக்கூடாது அப்படி கேட்டால் சிங்க கருளை போட வேண்டும் ஒரு சட்டம் எழுதி பத்திரத்தில் ராஜா கையெழுத்து வைத்து நாடுகளுக்கெல்லாம் அனுப்பப்பட்டு விட்டது அந்த பத்திரத்தில் கையெழுத்து வைக்கப்பட்டது என்பதை அறிந்திருந்தால் கதவுகள் எல்லாம் சட்ட வீழ்ச்சியாகிவிட்டதே சிங்கத்து மேலே போட்டுருவாங்களே அதனால நாம் மறைந்திருந்து எப்டாலும் கடவுளுக்கு தெரிந்தாலும் அரை விட்டை போட்டி கொண்டதாலும் இருக்கிறாங்க என்று சொல்லி தானியல் செய்யாதபடி முன்பு செய்து வந்தபடியே பல வழிகளெல்லாம் திறந்து வைத்து எரிசலமுக்கு நேராக கலவை திறந்து வைத்துக் கொண்டு தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணி கர்த்தரித்துல காத்திருக்கப்படுகிற எவ்வளவு பெரிய சட்டத்திட்டங்களானாலும் உயிர் போகக்கூடிய பிரச்சனை ஒளிந்து கொண்டு அழுது கொண்டு அதிகமாக விண்ணப்பம் பண்ணுதல் அல்ல தைரியமாக தேவனை சோத்தரித்து ஜெவ வேண்டும் வழக்கமாக இப்படி மூன்று வேளையும் ஜெவ என்று எழுதப்பட்ட மூன்று வேலை ஜெபிக்கலாம் கட்டளை ஆனா ரெண்டு வேலை ஜெமிக்கிறதே குறைஞ்சாச்சு ஒருவேளை காத்திருப்பதை கருத்துடையோம் அப்படி குறைத்துக்கொண்டு வருபோது விண்ணப்பத்திலும் பதில் கிடைப்பதும் குறைந்து போகும் என்பதை நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் கருத்துக்காக பொறுமையோடு கூட காத்திருந்தேன் அவர் என்னிட மாத கேட்டார் பதில் கிடைக்கும் பொறுமையோடு கூட காத்திருந்தேன் காப்படிப்பு விட்டுவிடவில்லை சட்டை ஜெவ மண்டல குறைத்துக் ஆண்டவர்கள் விட்டுவிட்டார் என்று நான் கேள்விகள் கால படிக்க அங்கேதான் அவர்கள் பாதுகாவல் இருக்கிறது என்று நன்றாக உணர்ந்து தேவனுடைய மனிதர்கள் இப்படி காத்திருக்க வேண்டும் செதைக்க வேண்டும் பதில் கிடைக்கும் என்று சொல்லி வேதம் சொல்கின்றபடினால் ஒவ்வொருவரும் இப்படிப்பட்ட நல்ல அனுபவங்களை பெற்று சாட்சியாக வாழ வேண்டும் என்று ஆகிய நிறுவப்பட்டுகிறார் பதினொன்றாவது வசனத்தில் நூற்றி நாற்பத்தி ஏழாம் பதினொன்றாவது வசனம் தமக்கு பயந்து தமது கருமைக்கு காத்திருக்கிறவன் மேல் கருத்தன் இருக்கிறார் ஹலோ நான் இதனை பார்த்த ஆண்டவர் செல்லும் பொழுது நீ மிகவும் பெரியமானவன் ஹலோ இக்குறிப்பிட்ட உடனேயே கட்டளை வெளிப்பட்டவ என்று சொல்லியிருப்பது காரணம் தெரியுமா அவன் எப்போது விசமையெடுத்தாலும் தேவசமத்தில் பெரிய உத்தரவை சேர்ந்தவர்கள் பெரிய இவர்கள் உறவாடுவது கொஞ்சம் பயன்படுத்திக்க கூட ஜெயம் பண்ண முடியல கடவுளுக்கு என்ன பேருந்து தெரியும் இல்லையா அப்படின்னா கடவுளுக்கு நல்லா தெரியும் வேலை கிடைச்சவன நம்மளை விட்டு ஒரு நல்லா தெரியும் அதனால புரிய மாத தேவ ஜனமே அப்படி ஆகாத பிடிக்கும் எவ்வளவு பெரிய உத்தியோகம் இருந்தாலும் எப்படி நாம் கடவுளுடைய பிளவு கடவுளை போல் ஆக வேண்டியவர்கள் கடவுளுடைய ஆட்சித்துக்கு செல்வதற்காக அழைக்கப்பட்டிருக்கின்றவர்கள் ஆகியால் காத்திருப்பெல்லாம் எப்படி இருக்க வேண்டும் கர்த்தருக்கு இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றது அவிதமாக வேதன் சொல்லுகின்றபடிதான் தமக்கு பயந்து தமது பெருமைக்கு காத்திருக்கிறவர் மேல் கர்த்தர் புரியமாக இருக்கிறார் அலலுயம் என்று சொன்னால் யாரும் தெரியுமா கடவுளுக்கு புரியமாக இருக்கின்ற மக்கள் அழகாக பாடல்களை குறித்து சொல்லவில்லை கற்பருக்கு கடவுள் சம்பவத்தில் இருந்து கொண்டே இருப்பார்கள் கருத்தருக்காக காத்திருப்பார்கள் கிருமைக்கு காத்திருக்கிற மேல் கற்பரு பிரியமாக இருக்கிறார் உன்னத பாட்டின் புஸ்தகம் ஏழாவது அதிகாரம் ஆறாவது சமத்து வாசிக்கின்ற பொழுது மனவாட்டிய மணவாளன் எப்படி அழைக்கிறான்னு தெரியுமா மனமகிழ்ச்சியை உண்டாக்குமேனு தெரியுமே நீ எவ்வளவு ரூபவதி நாம் ஆண்டவரை இன்பமாக ஆண்டவரை உள்ளத்தை சந்தோஷப்படுத்தக்கூடிய இன்பம் இன்பம் கொடுக்கிற வாழ்க்கை அல்ல தேவனுக்கு இன்பத்தை வாழ்க்கை அதுதான் பத்தியுள்ள ஒரு வாழ்க்கைமே என்று மனவாட்டியை என்று சொல்லி அழைக்கின்றது போல திருச்செலியின் தொழிலாகி நாம் எல்லாரும் இந்த நல்ல அனுபவத்துக்குள்ளே வருவதற்காக தான் காத்திருக்க கற்பனை சமயத்தை பயந்து காத்திருக்கிறார் ஐந்தரணத்தை காணாதபடி மரணத்தை காணாதபடி எடுத்துக் கொள்வதற்காக இந்த திருச்சதை உருவாக்கி இருக்கின்றது யாரும் அந்தந்த அறிவிப்புகளை வர முடியாது நடித்த பிறகு அவருடைய நிரப்பின்படித்தான் அதற்கு வெளிப்படுத்தலும் அப்படித்தான் நமக்கு வெளிப்படுத்தல் மிகமாக ஒரு ரகசியத்தை உங்களுக்கு சொல்கிறேன் அடையவில்லை போல அப்படி எப்படி இருந்தால் அனுபவத்தை பெற முடியும் என்று ஏனோ கூட விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடி எடுத்துக்கொள்ளப்பட்டான் தேவன் அவளை எடுத்துக்கொண்டபடினால் அவன் காணப்படாமற் தேவனுக்கு புரியமானவன் என்று எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பு சாட்சி பெற்றான் அலோலியா அலோலியா புரியமான நம்மளாடும் தேவனுக்குப் பெரியமானவள் என்று சாட்சி பெற வேண்டும் என்பதற்காக இப்படிப்பட்ட காத்திருப்பு யோகங்களை கட்ட தந்திருக்கிறார் என்பதை சொல்லிக் கொள்ள வேண்டும் பயந்து கருவைக்கு காத்திருக்கிற உண்மையில் கருத்தர் இருக்கிறார் என்று எழுதியிருக்கிறபடி நான் நமது மீது எல்லாம் கலைவர் ரொம்ப புரிய வைக்கும்படியாக பெரியமானவனை உடனே பதில் கொடுக்கிறார் என்று எதும் அப்படிப்பட்ட நல்ல அன்புகளை தேவ சமத்திலே பெற்றுக் கொள்வதற்காக நாம் தேவனிடத்திலே காத்திருக்க வந்திருக்கிறோம் என்று இதை சங்கீதம் ஒன்பதாம் வாசிக்கலாம் இந்த உலகத்தை நம் தேவன ஏற்றுக் கொண்டு விடுவித்தமாக பலவிதமான நெந்தைகள் பலவிதமான அவமானங்கள் பலவிதமான விளைச்சல்கள் நம்மை நம்மை நேசி தேர்வு லாறு நெருக்கின்றது நமக்கு அருமையான பகைக்கிறது இப்படிப்பட்ட சூழல் எல்லாம் உலகத்தில் கொண்டிருக்கும் அதற்குரிய மேன்மை நமக்கு அடுத்து கிடைக்கப்போவது என்பதை உணர்ந்தவர்களாக எவ்வளவு நெருக்கங்கள் எவ்வளவு அவமானங்கள் இருந்தாலும் எவ்வளவு நெருக்கல் இருந்தாலும் எவ்வளவு கைவிடப்படுகிற தன்மை என்றாலும் காட்டிக் கொண்டிருக்கப்படுகிற சூழ்நிலை ஏற்பட்டாலும் தேமுஜனங்கள் கருத்துடைய சமூகத்தை நிலைகின்ற அனுபடி கருத்திலே பாதத்தினே காத்திருக்கக்கூடிய மனநிலைகளை சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி ஆவியான உண்மை வளர்க்கும் தந்தைகளும் அவர்களுடைய நாயகிகள் உன் கைத்தாய்களுமாக இருப்பார்கள் தரையிலே முகங்குப் புறமணி பணிந்து உன் கால்களின் தூளை நக்குவார்கள் நான் கருத்தர் எனக்கு காத்திருக்கிறவர்கள் நிற்கப்படுவது என்பதை அப்போது அறிந்து கொள்வா என்று சொல்லமாக்கின்ற எப்போதும் அறிந்து கொள்ளு தெரியுமா இந்த உலகத்தினுடைய ராஜாக்கள் அதிபதிகள் யாரும் நம்ம வணங்க வருகின்ற ஒரு நாளிலே நாம் இந்த உலகத்தை அடுத்து ஆளப்போகாம் அப்படி ஆளுகளை ஆளுகைக்கு வரும்போது ஆளுநர்களுக்கெல்லாம் சில அவசியங்கள் வரும்போது நிச்சயமாக ராஜாக்களை பணிந்துதான் ஆக வேண்டும் ஏழை மக்களே பொறுத்தவரை போவாங்க இந்த ராஜாக்களாக இருக்கின்ற அதிகாரத்தில் இருக்கின்றவர்கள் தன்னுடைய அதிகாரம் அந்த இடத்துல மற்றவர்கள் வரும்போது அவர்களுக்கு சில உதவிகள் வேண்டுமானால் இவர்களை அணுகியாக வேண்டும் ராஜாக்கள் எல்லாரும் கைத்தாய்களாக இருப்பார்கள் தோள்களை நக்குவார்கள் எனக்கு காத்திருக்கோம் நிற்கப்படுவது என்பதை அப்பொழுது அறிந்து கொள்வாய் என்று சொல்லி தரிசி சொல்லுகிறார் புரியவர்களே நான் தேவதாக சில குடும்பத்தில் பல நெருக்கங்கள் ஜமிக்க போகக்கூடாது கோயிலுக்கு போகக்கூடாது ஜமிக்கக்கூடாது கடவுளத்தை நெருங்கி ஜபித்து கத்தருக்காக காத்திருக்கிற உள்ளங்கள் இருக்கின்றதே இவருக்கெல்லாம் ஒரு பெருமையான வாழ்க்கை அடுத்து வரப்போது சொல்லியாது என சொல்லுகிறார் புரிய எதற்காக இந்த வாழ்க்கைகள் ஏன் இப்படி அக்காலத்தில் எல்லாரும் தூங்கும் பொழுது நாம் வந்து இப்படி காத்திருந்து சட்டம் போட்டுக் கொண்டு ஏன் இருக்க வேண்டும் என்பதை நன்கு உணர்ந்து நாம் எல்லாரும் ஒரு நாள் ராஜாக்களாக அதிகாரிகளாக ஆக போகிறோம் என்று சொல்கிறோம் மாசத்தில் ஒரு நிலை ஒழிப்பு சமிக்கிறோம் நாங்கள் பாம்பையில் இருக்கிற காலத்தில் ஆரம்ப காலத்தில் எவ்வரி சாட்டர்டே ஒவ்வொரு சனிக்கிழமை உமாச நாளை இரவு முழுவதும் கொண்டாடி இருந்திருக்கிறோம் ஒரு கலைப்பும் கிடையாது அப்படியாக கடந்த நாட்கள்லாம் அப்படி இருந்திருக்க ஏன்னா நோக்கமெல்லாம் கடவுளுக்காக காத்திருக்கிறோம் கடவுளோடு கூட இருக்கிறோம் மை அடைவதற்காக தேவனை அனுபவத்தை பெ காத்திருக்க வேண்டும் என்ற ஒரு உணர்வு நமக்கு இல்லாதபடினாலே வருவதற்கு வருத்தம் அந்த முறை இருப்பதற்கு வருத்தம் அப்படி நம்ம அநேகர் காணப்படுகிறோம் அப்படி ஆகாண்டு பிடிக்கு காத்திருப்பது மேன்மை மகா மேன்மை கை அப்பொழுது அறிந்து கொள்வீர்கள் என்று சொல்லி சொல்லுகின்ற உலகத்தை ஆளுகொண்டு ஆண்டு கொண்டிருக்கிற மன்னர்கள் உன்னை வந்து பணிந்து கொள்வார்கள் என்று சொல்லி என்று சொல்கின்றது காரணம் ஐந்தாம் அதிகாரம் ஒன்று மட்டு வசன பொழுது லட்சியத்தில் சந்தோஷத்தை பெற்றிருக்கின்ற நமக்கு தேவனுடைய பரிசுத்தாவின் அபிசேயத்தை பெற்றிருக்கின்றதான நாம் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிற நமக்கு என்ன மேம்பு தெரியுமா ரெண்டு விதமான பதவிகள் எங்கள் தேவனுக்கு என்று மீட்டுக் கொண்டு எங்கள் தேவனுக்கு முன்பாக ஆசாரிகளும் ஆகினேன் நாங்கள் பூமியிலே அரசாள்வோம் என்று புதிய பாட்டை பாடினால் என்று சொல்லி ஒரு கூட்டம் பர்லவத்தில் பாடிக்கொண்டிருக்கின்றதை அந்த அப்போ ஏதான் பத்மிதி தரிசனமாக பார்த்து அந்த புசத்தின் வெளிப்பாடு புசல் அவர் கிடைத்த வெளிப்படுத்தல் ஆகினால் புத்தகம் வெளிப்படுத்தல் புத்தகம் ஒரு ராஜா வேண்டுமானால் அபிஷேகம் பண்ணுவார்கள் ராஜாவாக மாத்திரம் ஆசாரியனாக கூடாது சௌத புரி ராஜாவாக இருக்கும்போது சாமூர் சில அருவதற்கு போனாலே அவன் பலி செலுத்திவிட்டபடினால் ராஜ மேன்மையாக விட்டு போய்விட்டது என்றெல்லாம் செய்யக்கூடாது என்று உசியா ராஜா அப்படாக பரிபரத்தில் பணி செலுத்தினோடு ஆசாரியில் அவர்கள் எச்சரிக்கிறார்கள் அங்கிருந்து அதன் வெற்றியில புஷ்டுரோகம் கண்டு சாகுவரைக்கும் புஷ்ரோகியாக இருந்து செத்து போனார் அந்த வேலை அவர்கள் செய்யக்கூடாது ராஜாக்கள் தான் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்களால் அந்த வேலைக்கு மாத்திரம் அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் அப்படி ஆசாரியர்களாக அபிஷேகம் பண்ணப்பட்டது ராஜாவாக மாறக்கூடாது அது பழையாட்டினுடைய தன்மை நமக்கு கிடைத்திருக்கிற அபிஷேகம் என்ன தெரியுமா அபிஷேகமாகும் மரமின்படி ஆசாரியனாக பிணாவாகினேன் ஆக்கினு நம்ம எல்லாரும் ராஜாக்களை ஆசாரியனாக ஆக்க வேண்டும் என்பதற்காக தமக்கு காத்துக்கொண்டிருக்கவர்களுக்கு தேவரில் செய்தவர்களை உலகத் தோற்று முதல் மனுஷர்கள் அறியவில்லை உணரவில்லை என்று சொல்லுவேன் சொல்கிறது பெரிய ஒரு வாழ்க்கை பிணையற்பாட்டு விசுவாசிகளுக்கு திருச்செமின் பிள்ளைகளுக்கு இருக்கிறது என்று சொல்வேன் சொல்கின்ற அப்படின்னாலே ராஜாக்களும் ஆசாரியும் நாங்களே பூமியில் அரசாழுவோம் என்று புதிய பாட்டி பாடினார்கள் அப்படிப்பட்ட ஒரு வாழ்வு நமக்கு அரும்பொழுது அது எவ்வளவு பெரிய மேன்மையாக இருக்கும் என்பதை உணர்ந்து அதை அடைந்து கொள்வதற்காக அதற்காக அதை கொள்வதற்காக அதற்கான தேவ கருமைகளை வல்லமைகளை பெற்றுக் கொள்ள வேண்டும் இந்த காலங்களில் இந்த காத்திருப்பு யோகத்துக்குள்ள வந்திருக்கின்ற தேவ ஜனங்களை செம்மையாக பயன்படுத்தி செல்ல வேண்டும் என்று ஆவியான அதே மாதிரி நாம் ராஜாக்களாக ஆசாரிகளாக ஆகப் போகிறோம் ஒன்றியம் முப்பத்தி ஒன்பதாவது சங்கீதம் ஒன்பதாவது வசனம் பொருளாதார அருப்பு கருத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் இந்த பூமியில் ஆயிரம் அரசாட்சி செய்யும் பொழுது இங்கே இருப்பார்கள் அது இன்னொரு புதிய பூமி ஆண்டு உண்டு என்னும் பொழுது பொருளாதாரம் நரகத்துக்கு சென்று விடுவார்கள் புதிய பூமியில் யார் இருப்பாங்க தெரியுமா இப்போ வந்து கர்த்தருக்கு காத்துக்கொண்டிருக்கின்ற தேவ ஜனங்கள் கர்த்தருக்கு காத்திருப்பவர்களோடு பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள் என்று வேல வாக்கியம் படிப்புகின்றபடினாலே அப்படி புல்லாமல் எல்லாரும் இந்த உலகத்தை விட்டு அழிந்து போகின்ற இந்த உலகம் அழிந்து போன பிறகு இன்னொரு உலகத்தை கர்த்தர் உண்டாக்கி அவருக்காக காத்திருந்த மக்களுக்கு அந்த உலகத்தை கொடுக்க போற ஆரம்பிச்சிருவேன் சொல்கின்றபடி வாழ்வியை அடையப்படும் என்பது அறிந்து இப்படிப்பட்ட மிக வெளிப்பாக மிகவும் சந்தோஷத்தோடு ஆண்டவர் எனக்கு இவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் தந்து வைத்திருக்கிறாரே நான் எப்போது அடைந்து கொள்ளாமல் போக முடியும் என்ற உணர்வோடு கூட காணப்பட வேண்டும் என்று ஆபியான பதினேழு பதினெட்டு வருஷங்களிலே இங்கே அந்த புதிய பூமியை கொடுத்து விழுந்திருக்கிறத ஆசைக்கிறான் இதோ நான் புதிய வானத்தையும் புதிய பூமியும் சிரிச்சிக்கிறேன் முந்தினவிகளின் நினைக்கப்படுவதும் இல்லை மனதிலே தோன்றுவதும் இல்லை நான் சிருஷ்டிக்கிறது மகிழ்ந்து கைகூர்ந்து கைகூறுதலாகவும் அதன் மகிழ்ச்சியாகவும் சிருஷ்டிக்கிறேன் நினைக்கின்றது போல முதல் அரசு எல்லாரும் சபைக்கு பார்வச்சிருக்கிற மாதிரி இவர்களும் புதிய பார்வச்சிட்டாங்க அப்படித்தான் பலர் எண்ணுகின்றார்கள் இல்லை இது கடவுள் கொடுத்த பெயர் கருத்தரி சிலைமை கட்டுகிறார் என்று சொன்னது போல அவரே இந்த சபையை கட்டி நம்ம நாடு அதில் கொண்டு வந்து சேர்த்து இந்த ரகசியெல்லாம் நமக்கு வெளிப்படுத்தி தந்து நிலைநிறுக்கும்படியாக இந்த ஏற்பாடு செய்திருக்கிறபடினால் கருத்தருக்கு பெற்றுக் கொள்வார்கள் ஒன்று ஆதியான அதிகாரி ஒன்னாவை மறுபடியும் வாசிக்கலாம் கருத்தருக்கு காத்திருக்கிறவர்களோ பொதுப்பணி அடைந்து பள்ளிகளைப் போல சட்டைகள் எடுத்து அமதமான ஒரு அனுபவத்தை தேவராபியான வல்லமையாக இறங்கிக் கொண்டிருக்கின்ற அப்படின்னாலே எல்லாரும் அந்த கழிவுகளை போகின்ற ஒரு வல்லமையை பெற்று எழுந்தி பறக்கக்கூடிய ஒரு அனுபவத்துடன் கடந்து வர வேண்டும் சீக்கிரமாக நான் இந்த இடத்தை விட்டு இந்த பூமியை விட்டு பறந்து வேறொரு மரவெடத்துக்கு செல்லக்கூடிய நாட்கள் எடுத்து வரப்போகின்றது அது யார் தடுத்தாலும் மறத்தான் புகுந்தது ஆகியாக நம்மை ஆயத்தப்படுத்துவதற்கு இப்படிப்பட்ட காத்திருப்பு யோகங்களில் நம்மை கலந்து கொள்ள வைத்துக் கொண்டிருக்கிறபடினாலே இப்படிப்பட்ட நேரங்களை தூக்கி சோம்பலோடுபடி அந்த புதிய மட்டும் வரும்போது எல்லா சோம்பலும் பிள்ளைகளும் போயிட முடியும் அதற்காக இடம் கொடுத்து நிர்ணயத்தை அழுக்குநராக திருப்பி கருத்தினுடைய காத்திருப்பதை கலந்து கொண்டு தேவக்கள் களை உழைப்பு நம்மை பயன்படுத்த வேண்டும் கருத்து வேலை வேலைப்படுத்த முடியாத நிறுவனம் நம்ம எல்லாரும் ஜனம் செய்வோம்